வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தேவகாண்டம் கந்த வெற்பொரு படலம் இப்படி சில நாள் ஏக இதன் விசைவைகள் ஒன்றில் ஒப்பரும் கந்த வெப்பில் உறைவது கருதி செப்புரல் செப்புரள் கொங்கையோடும்ஞஞ்சினகரந்தணந்து செல்ல அப்பரி சுணர்ந்து வேதா யாரும் ஆதியும் போந்த பெருந்தகையனைய காலைப் பிரமன் மால் முதலோர் யாரும் விரைந்து தம் பதங்கள் செல்லவிடை புரிந்து அங்கள் வானத்து இருந்தரசியற்ற விண்ணோர்க்கிறைவனை நிறுவி தெய்வத்திருந்திழை அணங்கினோடும் சென்று தன் தேரில் புக்கா தேரிடை புகுந்த ஐயன் திரளுடை மொயம்பன் பாகாய் பாரிடைச் சென்று முட்கோல் பற்றின பணியால் வைப்ப போருடைச் சிலை வல்லோரும் பூதர்தம் கடலும் சுற்ற கருடை களத்து புத்தேல் கைலமால் வரையில் போந்தான் போனது ஓர்காலை வையம் பொள்ளனை இழிந்து முக்கண் வானவன் தன்னை ஆயோடு அடிகளை வணக்கம் செய்து மேனதோர் கருணையோடும் விடை பெரிய விண்ணுழோர்கள் சேனையம் தலைவன் கந்தச் சிலம்பினில் கோயில் புக்கான் புக்கதுவோர்குமரமூர்த்தி பொறுதிரல் வயவர் யாரும் தொக்கனற்பணியில் நிற்ப தொல் படைக்கணங்கள் போற்ற மைக்கரும் குவளை ஒண்கண் மடவரலோடு மேவி மிக்குயர் மணிப்பீடத்தில் வீற்றிருந்து அருளினானே துய தோர்மறைகளாலும் துதித்திடற்கரிய செவ்வேள் செய்ய பேரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க வெய்ய சூர் மார்பு கேண்ட வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம்